அனைவருக்கும் வணக்கம் நச்சிணையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவிலிருந்திய சிமானுவல் இந்த சிந்தனையின் தலைப்பு கனவு மெய்ப்பட யாரிடம் முயற்சி இருக்கிறதோ அவர்கள் கனவே மெய்ப்படுகிறது அவர்கள் சாதனையாளர்களாக திகழ்கிறார்கள் இந்த உலகத்தில் நிகழ்த்தப்பட்ட எல்லா அற்புதங்களும் ஒரு காலத்தில் நிராகரிக்கப்பட்டதன் தொகுப்பு தனது கனவை தொடர்ந்து பின்பற்றுபவர்கள் நிறைவேற்றி காட்டுகிறார்கள் ஒவ்வொரு கண்டுபிடிப்பின் இது நிகழவே நிகழாது என்றுதான் நிராகரித்தார்கள் ஆனால் அவர்கள் தங்களுடைய கனவு மெய்ப்பட முயற்சித்தார்கள் உழைத்தார்கள் கனவை மெய்ப்பித்து காட்டினார்கள் ரைட் சகோதரர்கள் ஆகாய விமானத்தை பறக்கவிட்டது ஒரு சின்ன செய்தியாக கூட பத்திரிகையில் இடம்பெறவில்லை கிரகாம்பல் தொலைபேசி கண்டுபிடித்த இதை யார் உபயோகிக்கப் போகிறார்கள் என்று தள்ளுபடி செய்தார்கள் எடிசன் மின்சார விளக்கை கண்டுபிடித்த இனி மெழுகுவர்த்திகள் வாங்குவதற்கு அதிக செலவாகும் என்று தன் கண்டுபிடிப்பை நியாயப்படுத்த வேண்டியதா இருந்தது கொலம்பஸ் இந்தியாவை கண்டுபிடிக்கிறேன் என்று சொன்னபோது பலர் ஏற்றுக்கொள்ளவில்லை முயற்சி செய்த போது அவ்வப்போது ஏற்படுகின்ற சரிவுகளால் மனம் தளர்ந்துவிடக்கூடாது நம்முடைய உழைப்பை இரு மடங்காக்கிக் கொண்டு களத்தில் குதிக்க வேண்டும் வியர்வையே நம் மீது தெளிக்கப்படும் பன்னீர் என்று நினைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய கனவு மெய்ப்பட நம்முடைய முயற்சிகள் நம்முடைய பயிற்சிகள் இரண்டும் தேவை சிந்திப்போம் நம்முடைய கனவை மெய்ப்பிப்போம் நன்றி